எந்த சூழ்நிலையையும் ஒரு மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சி களமாக மாற்றுகிற சக்தி ஒவ்வொரு மனிதனுடைய மனோபலத்தை பொறுத்திருக்கிறது நல்லா ஒரு கடந்த ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக முப்பது ஆண்டு காலமாக மேடை உலகத்தை பார்த்துட்டு வர்றவேன் பேராசிரியர் கண சிறபேசன் ஐயாவர்களோடும் தமிழறிஞர் திருக்குறளார் முனுசாமி அவர்கள் ஐயாவர்களோடும் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடும் குறிப்பாக குறைந்தபட்சம் ஒரு பத்து பத்து ஆண்டுகளாக அவரளோடு நான் பயணம் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு என்னை வழி நடத்தியவர்கள் பெருமைக்குரியவர்கள் அவர்களிடத்துலேருந்து நிறைய பாடங்களை நான் கற்றவன் சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தி பாண்டிச்சேரி கூடம் போயிருந்தபோது ஒரு மேடையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே வச்ச மானிட்டரில் ஒன்று வேலை செய்யலை இந்த மைக் செட்டுக்கார்ட்ட சொன்னேன் தம்பி இந்த மானிட்டர் சரியாக வேலை செய்யலைன்னே மானிட்டர் நல்ல பிராண்டு தானே அது கூட வேலை செய்யலைன்னா நான் சொன்ன மானிட்டர் வேற அவன் சொல்ற மானிட்டர் வேறன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அது பாண்டிச்சேரியில அது ஒரு பிராண்ட்ன்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு இல்லைங்களா சிலதுல நமக்கு புரியாது இல்ல அதில் எப்பயுமே வாழ்க்கையில வந்து எதையுமே நம்ம எளிமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரசனை உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது வெளியில கிடையாது பார்க்கிற பொருளில் கிடையாது பார்க்கிற அழகில கிடையாது எடுத்துக்கிற மனோபாவத்தை பொறுத்தது தான் அது மகிழ்ச்சி இருக்கிறது ஒரு பூவை பார்க்குற ஒரு கலைஞன் கூட அழகாக இருக்கிறதே என்று சொன்னால் அவன் கலைஞன் என்று சொல்லலாம் அந்த பூவை கொண்டு போய் சாமி படத்தில் வைத்தால் அழகாக இருக்குமேன்னு நினைச்சான்னா அவனை பக்தன் சொல்லலாம் இந்த பூவிலேயே கடவுள் சிரிக்கிறானே என்று நினைத்தால் அவனை ஞானியாக பார்க்கலாம் என்றால் பூ ஒன்று தான் பார்க்கிற பார்வை மனோபாவம் மாறுபட்டும் வேறுபட்டும் கிடக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் கூட அப்படித்தான் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்கிற மனோபாவம் உண்டு துன்பமாக பார்க்கிற மனோபாவமும் உண்டு ஆனால் நாங்கள் கூட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தவன் மேதக அப்துல் கலாம் அவர் ஐயாவர்களோடு இரண்டு நாட்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாலாம் தேதியும் அஞ்சாம் தேதியும் ஐயாவர்களோடு ராஷ்டிரபதி பவனில் இருந்தவன் உண்மையிலேயே அவரை போல ஒரு வியப்பு வியப்புக்குரிய இன்னொரு இந்திய தேசத்தின் இன்னொரு மகாத்மா என்றே அவரை சொல்லலாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் ஏராளம் ஏராளம் அது மாதிரி ஒரு மனிதரில் புனிதரை பார்க்க முடியாது அந்த மாமனிதரோடு இரண்டு நாட்கள் அங்கு ராஷ்டிரபதி பவனில் தங்கியிருந்தது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் எப்படி வாழ்க்கையில் அணுகணும்னு சொல்லி கொடுத்தவர் அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி இது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லறத்தாராக இருந்தாலும் சரி துறவரத்தாராக இருந்தாலும் சரி வாழ்க்கை எப்படி அணுகுமுறையில்தான் அந்த வாழ்க்கையின் வெற்றியே இருக்கிறது ஏன்னா இதை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கிராமங்களில் சொல்லி கொடுத்தாங்க வீடுகளில் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை இருந்தது இப்போ அப்படி இல்லை எதாவது நம்ம ஒன்று சொன்னால் கூட பையன் அந்த சிலபஸில் இல்லைங்கிறான் ஏன்னா அவனுக்கு வந்து ம மார்க்கை நோக்கிய பயணத்தில் இருக்கிறான் மதிப்பை நோக்கிய பயணத்தில் நாம் இன்னும் அவனை திசை மாற்றவில்லை வருத்தத்தோடு சொல்கிறேன் நான் டெக்ஸ்ட் புக் ஆத்தராக இருந்தவன் தமிழ் ஏழு ஏழாம் வகுப்பு தமிழ் எட்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தை சென்ற ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தே நான் தான் தயார் பண்ணது கடுமையான போராட்டத்தில் அந்த புத்தகத்தை உருவாக்கி தந்தேன் ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு தேவையில்லாத செய்திகளை நம்ம போட்டு அவனை திணிக்கிறோம் முதலாம் பாணிப்பட்டி யுத்தத்தை பற்றி அவனுக்கு இன்னத்துக்கு கவலை அது என்றைக்கே முடிஞ்சு போன ஒன்று இரண்டாம் உலக போர் ஏன் நடந்தது அதை பற்றி அவனுக்கு இன்னும் கவலை தேவையில்லாததை போட்டு அவனுக்கு திணிக்கிறோம் இப்போது சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போயிருந்த காலத்திலே ஐந்தாம் வகுப்பு படிக்கிற பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஒரு ஆப்பிள் ஒரு ரூபாயுக்கு வாங்கி அதே ஆப்பிள் ரெண்டு ரூபாயுக்கு விற்றா என்ன கிடைக்கும்னா ஆறு மாதம் ஜெயில் கிடைக்கும்னா மிரண்டு போனார் என்னப்பா சொல்றேன்னார் அதிக லாபத்துக்கு விற்றா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும் இந்த நாட்டு சட்டம்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற போதே அந்த நாட்டினுடைய சட்டத்தை அறிந்து வைத்திருக்கிறான் என்றார் பிற்காலத்தில் அந்த அவன் நாட்டு பற்றோடு எப்படி இருப்பான் இன்னைக்கு நமக்கு நம்ம ஊரில் எப்படி இருக்குங்களா ஒரு லிட்டர் பால்ல அரை லிட்டர் தண்ணி கலந்தால் எவ்வளோன்னு நம்மளே கணக்கு கேட்குறோம் அவன் எதை கற்றுக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் ஏழு எட்டு போகமாடா போவே போவாது பக்கத்தில் ஒன்று கடை வாங்கு டுவெல்த்து வரைக்கும் இதை சொல்லி கொடுக்குறோம் அதுக்கு பிறகு அவனாக தற்புத்தியான பிற்பாடு கடை வாங்கிடுறான் ஏண்டா கொடுக்கலன்னா ஒரு நாளாவது வாங்கினதை திருப்பி கொடுக்குற மாதிரி நீ கணக்கு சொல்லி கொடுத்தியான்னு கேட்குறான் இப்போ அவன் கேட்குறதுல நியாயம்தானுங்களே நியாயம்தானே கேட்குறான் அதனால் நம்முடைய பார்வை மனோபாவங்கள் மாறுபட்டு இருக்கிறது அதை நாம் என்ன பண்ணணும் ஒரு காலகட்டத்தில் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க அம்மா அப்பா எப்படி லைஃப்பில் எப்படி இருக்கணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதனால எங்கத்தினுடைய தாயை பெற்ற தாயை மறக்க முடியாது ஏன்னா முதல் ஆசிரியே அவ பிரபஞ்சத்தினுடைய முதல் ஆசிரியை மாபெரும் சக்தி என்று சொன்னால் ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவமாக இருப்பது பெண்மை அதிலே தாய்மை என்பது தான் மிகப்பெரிய வலிமை உடையது என்னாலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆஃப்டோஸர் போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சுற்றுவோம் எங்கள் அப்பா விவசாயி வெளியிலருந்து வர்றாருன்னா அப்பான்னு ஓடும்போதே பின்னாடி ரிவேர்ஸில் பிடிச்சி இருப்பாங்க என்னடா பார்க்காத அப்பான பார்த்துட்டு அப்படி போய் உக்கார் அந்த ஆளே கடுப்பில் வரான் நீ போய் உக்கார் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஸ்டூவில் உக்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அது பத்து நிமிஷம் பிறகு ஒரு காஃபியை கொடுத்து விசிறி எடுத்த அந்த விசிறி ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு போடா இப்போ அவர் ஆறில் வந்துடுத்தாரு வரும்போதே சொல்லுவாங்க அதுவே அஞ்சில் வருது ஏண்டா கிட்ட போறேன்னு வாங்க அப்புறம் ஆறில் வந்துடுத்துன்னுவாங்க ஒரு மாதம் இதை கேட்டுக்கிட்டு ஒரு நாள் கேட்டீங்கன்னா நம்ம வரும்போது அஞ்சுன்ற அப்புறம் அப்புறம் ஆறுன்ற அரை மணி நேரம் பொறுத்துனேன் உள்ளா மனுஷனுக்கு ஆறு எந்தாலும் வெளியில் போனாலே ஒன்று குறைஞ்சி தான் வீட்டுக்கு வருவான் அப்போ போய் நீ அப்பாண்ணாக்கா இருந்தாலும் குதறிடுவான் இருக்கிற ஓ மேல காட்டிடுவான் அதனால ஆறுக்கு வர்றதுக்கு தாண்டா நான் தண்ணியை கொடுத்து காப்பியை கொடுத்து ஸ்டடி பண்ணி அதை ஒரு ஆளாக தயார் பண்ணி ஆறுக்கு ஒன்றா அந்த பிறகு நீ போய் அப்பான்னு நின்னா என்னடான்னு கேட்பாரு இந்த தேவ ரகசியம் அந்த தெய்வத்தை விட வேற உலகத்தில் யாருக்குமே தெரியாதியா இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் அந்த தாயினுடைய மனோபாவம் கட்டண மனைவிக்கு தெரிஞ்ச சண்டையே வராது சார் உள்ளே நுழையும் போதே வந்துட்டியா அப்படின்னாலே அவனுக்கு கோவந்துடும் இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு அந்த வாழ்வியல் நெறிமுறைகளே போச்சுங்க தாத்தாவும் பாட்டியும் கதை சொன்ன மண்ணுங்க அந்த மண்ணு இல்லைங்களா கதை சொல்லி நெறிப்படுத்தினாங்க சார் நான்லாம் நிறைய கதை கேட்டிருக்குறேன் இப்போ யார் கதை சொல்கிறாங்க அவங்கவுங்க கதையே பெருங்கதையாக இருக்குது இல்லை அன்றைக்குடன் ஒரு பையன் கேட்குறேன் அம்மாவை நான் ஏற்கனவே ஊடகத்தில் சொன்னால் சொல்லியிருந்தால் நினைவுபடுத்துகிறேன் அம்மா கிட்ட கதை கேட்குறா நான் வாழ்ந்த கதையை சொல்லுவோம் வளர்ந்த கதையை சொல்வோம் இரண்டு கதையும் எனக்கு தெரியும் எத்தனை தடவை கேட்குறதுன்னாவே இல்லைடா இன்னொரு தடவை கேளு மனசில் நல்லா பதியும் அதெல்லாம் தெரியும் ஏ ஏற்கனவே போச்சு நான் வேணால் உனக்கு திருப்பி சொல்கிறேன் புது கதையை சொல்லுமாண்ணா இல்லை இல்லை உங்கள் அப்பா லேட்டாக வருவார் நீ மூச்சு நான் முடிச்சுன்னு இருப்போம் புது கதையாக விடுவார் இருந்தாலும் ஏன் லேட்டுன்னு கேட்டாலே போதும் கதை ஆரம்பம் ஆகிடும்டா அந்த மாதிரி இருக்குது இன்னைக்கு லைஃபினுடைய போக்கு யாரையும் எதையும் கேட்க முடியலைங்க எல்லா இடங்களிலும் நமக்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது அந்த சிக்கலை கூட நம்ம பார்த்து கண்டுக்காமல் போகக்கூடிய ஒரு காலம் அன்னைக்கு ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன் உள்ளே போகிறான் லஞ்சம் கொடுப்பதுமில்ல லஞ்சம் வாங்குவதில்லைன்னு எழுதி வச்சுருந்தான் உள்ளே போனவன் வைத்தேஸ்வரோட கீழே ஒரு வரி எழுதினான் வதந்திகளை நம்பாதீர்கள் அந்த பாதிப்பு அவனுக்குதான் தெரியும் இன்றைய காலகட்டத்தில் இல்ல சார் தயவு செஞ்சு அவன் அம்மாவை நேசிக்கல அப்பாவை நேசிக்கல தாத்தாவை நேசிக்கல அம்மா பாப்பாவை நேசிக்கலாம் தாத்தா பாட்டி நேசிக்க போறோம் இல்லீங்களா யூஷன் த்ரோ காலத்தில் நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வாழ்க்கை நெறிமுறைகள் அந்த காலத்தில் நான் எல்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தோம் சார் எல்லாமே நேச்சுராக இருக்கும் எல்லாமே ரொம்ப இயற்கையாக இருக்கும் சார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு சினிமா கொட்டாயில் ஒரு படம் வருது அதை கூட போஸ்டர் ஒட்டியாக எடுத்து போகிறான் ஒருத்தன் பின்னாடி மேலா தட்டின்னு வரான் கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசியும் என்ன அருமையான அறிக்கை பார்த்தீங்களா வாழ்க்கையின் தத்துவத்தையே சொல்லிட்டான் சார் அவன் ஆ நானே கேட்டேன் நாளைக்கிட்டான் நான் வேற படம் வருதுன்ட்டான் பா பாடத்தின் மூலம் பா படத்தின் மூலமாக பாடத்தையும் வச்சுட்டாங்க நமக்கு என்ன அருமையானது சார் உண்மையிலே சொல்கிறேங்க பேர் வைக்கிறது கூட சார் ஒரு காலகட்டத்தில் உண்மையில் நடந்தது சொல்கிறேங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்தை நடிச்சிட்டாரு இன்னும் பேருன்னு கேட்டார் தயாரிப்பாளரை நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொன்னார் அவருக்கு அன்றைக்கி போகிற தூக்கம் வரலை சார் மனது சரியில்லை தூக்கமே வரலை காலையில் வந்த தயாரிப்பாளரை கேட்டார் இப்போது ஒருத்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வரான்னு செகண்ட் ஷோ படம் பார்க்க ஒருத்தன் போகிறான் இன்னும் படம் பார்த்தப்பான்னு கேட்பான் நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவான் சொல்லுவானா சொல்ல மாட்டானா இந்த சென்டிமெண்டா இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னா நல்லவன் வாழ்வான்னு மாத்துங்க என்ன படம் பார்த்த நல்லவன் வாழ்வான்னா அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணம் உருவாவதற்குரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா தலைப்பு மாத்துங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்புறம் மாத்தனாங்க ஏன்னா வார்த்தைகளே ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் இருக்கிறதுன்னு ஒரு காலகட்டத்துல அதற்காக தேடி அலைஞ்சி பெரியவங்க நமக்கு நெறிப்படுத்தினாங்க இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு யார் இருக்காங்க யாருமே இல்லை சார் நெறிப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அதனால்தான் பல சிக்கல்கள் வருவதற்கு கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது எல்லா இடங்களிலுமே எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்கு சார் இலக்கை செல்வர் குமரி ஆனந்தன் நானெல்லாம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் சார் பசுமையான நினைவுகள் அது பேசுகிறது எப்படின்றதுக்காக அது தெரிஞ்சாலே போதுங்க மனிதனுக்கு தானே பேசுகிறதுக்கு கலையை கொடுத்துருக்காங்க கடவுள் லட்ச ரூபா போட்டு நாய் வாங்கினாங்க கூட பேசும்போது அது பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்காக எவ்வளோ பேர் கொஞ்சம் அன்னைக்கு போனால் அண்ணா நகரில் ஒரு நண்பரை பார்க்கலான்னு போனேன் ஒரு நல்ல நல்ல மனிதர் மடியில் நாயை உட்கார வச்சின்னா என் ஜிம்மி என் பட்டு என் செல்லம் ஆத்தர ஆத்தரன்றார் ஏதோ ஒரு உடம்பு செல்ல போகிறது டானிக்கு ஊற்றுறது அது வாயே திறக்கலை அந்தாலும் டென்ஷன் ஆகி தூக்கி போட்டு உடச்சிட்டான் அப்போ அது இறங்கி போய் எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுது ஏன்னா நான் என்ன நீ இயற்கையான ஒரு குணத்தை மாற்ற முடியுமா அது என்ன சொன்னால் கேட்குமா அது இப்படி தான் செய்யணும்னா அதுக்கு என்ன இயல்பா அது அதுபடி முதல்ல அது திறந்து ஊற்றிருந்தான்னா அது பாட்டு நான் சாப்பிட்டு போயிருக்கும் அதுக்கு ஒரு போராட்டத்தை வச்சு இல்லை தலைகீழ் விகிதங்கள் தலைகீழ் விகிதங்கள் இயற்கையானது இயற்கையானது மனிதனுக்கு கொடுத்துருக்கிற கொடைசைன்னு சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் இயற்கையான கொடை தெரியுமா நமக்கு மிகப்பெரிய கிடைத்தக்கரிய மிகப்பெரிய கோடி கொடுத்தாலும் கிடைக்காத செல்வம் சிரித்து மகிழ்வது மட்டும்தான் மனிதனுடைய மிகப்பெரிய சொத்து அதையே நம்ம வீட்டில் இப்பெல்லாம் காணாமல் போச்சு குழந்தைங்க சிரிச்சா கூட அம்மா கத்துது அங்கேனா சிரிப்பு வாழுதுன்னு வாழறது தான் மனுஷன் சிரிக்கிறதே அதனால்தான் பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி ட்ரெயினில் பயணம் சொன்னாலும் எங்கே போ போனாலும் சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகுமே அங்கே கூட நம்ம எல்லாருமே சீரியஸாக உட்காந்துங்கிறோம் யார் யாரையும் பேசுகிறதே கிடையாது அப்படியே முறைச்சி பார்த்துனே வர்றது நான் ஒருத்தர் ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெயினில் ஏறி உக்காந்து என்னமோ ஒரு வார்த்தை கேட்டேன் எங்க போறீங்கன்னு கேட்டேன் இவ்வளவுதான் கேட்டேன் நான் எங்க போனா உனக்கு என்ன என்ன படைய உனக்கு எல்லாம் பதில் சொல்லணுமா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு எக்மோ ஒரு வரைக்கும் பேச வந்தான் சார் நான் கேட்டது ஒரு சின்ன கேள்விதான் எங்கப்பா போறேன்னு கேட்டேன் இது தப்பா இதுல ஒரு வேடிக்கையான உலகமா இருக்கு சார் அதுக்காக தான் சொல்றேன் நானு நான் எல்லாம் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் சொன்னேன் இல்லையா நான் எவ்வளவோ அனுபவங்கள் நான் ஒரு ஆறு ஏழு புத்தம் எழுதுனேன் அப்ப அந்த காலத்துல ரொம்ப அனுபவங்கள் நிறையா சார் ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடமும் மந்த சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் வந்து சந்தோஷமாக ரெண்டு இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும் அதனுடைய ரகசியங்களை பிறகு சொல்கிறேன் ரெண்டு இடமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வைக்கணும் அப்போ லைஃப் நல்லாயிருக்கும் இன்னும் ஒன்றுங்க வெளியில் இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் வீட்டில் காட்டக்கூடாது வீட்டில் இருக்கிற டென்ஷனை கொண்டு வந்து வெளியில் காட்டக்கூடாது அதாவது அங்கங்கே வச்சிடணும் அதுக்கு தான் வாசப்படின்னு ஒன்று வச்சுக்கிறானா அதை அதோடு வச்சுக்கணும் கதவை சாத்திடணும் அதுக்கு பிறகு இங்கே வரணும் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் ஃப்ரெண்டுங்கிட்டே நிறையா பேருங்க ஒரு ஆள் மேரேஜ் டே சார் அன்றைக்கி கல்யாண நாளுக்கு எனக்கு கூப்பிட்றான் கிஞ்சிறான் இன்றைக்கி வந்து சாப்பிட்டே தேரணுங்க அப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் அன்மேரினார் உண்மையாக அன்மேரிடு டோக்கன் எடுத்தேன் சங்கர் கபையில் சாப்பிட்றதுக்கு மதியான டோக்கன் எடுத்து வந்து எங்கள் வாட்ச்மேனுக்கிட்ட கொடுத்து சாப்பாடு எடுத்துனோட ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறேன் என் கையை பிடிச்சிக்கார் அதெல்லாம் வேணாம்ப்பா அந்த டோக்கன்லாம் கொடு நான் ஐயாவை கூட்டி போகிறேன் சாரை கூட்டி போகிறேன் வீட்டுக்கு என்னப்பா இவ்வளோ தொந்தரவு பண்ணுறேன் இல்லை எனக்கு இந்த கல்யாண நாள் ஒரு ஏழைக்கு சோறு போறத பிரார்த்தனை நடந்தது எனக்கு ஒரு சந்தோஷம் தாண்டன நினைச்சு மனசுல அப்புறம் போய் சாப்பிட்டு வந்து அது வேற விஷயம் ஏன்னா சில அறியாமையினால் வரக்கூடியது சார் அறியாமையினால் வரக்கூடியது நிறைய ஸ்டூடெண்ட்ஸு என்னென்னா வேடிக்கை காமெடி பண்ணுவான் தெரியுமா எங்களுக்கு சார் ஒரு பையன் ரெகுலராக வர சார் நான் ஹெட்மாஸ்ட்ரேட்டர் சொன்னேன் பர்சண்டாக இருக்கிறேன் சார் அவர் சொன்னார் பத்து நாள் அவன் வரலன்னா பேர் எடுத்துருந்தார் இதை யாரோ போய் சொல்லிட்டுறான் சார் அவங்ககிட்ட ஒன்பது நாள் வர மாட்டான் நாள் வந்துடுவான் சார் வருஷம் கூட அப்படி சார் வந்தான் அவனை எடுக்கவே முடியல என்னால் பே கடைசி வரைக்கும் நாலாவது நூல்களும் கூட குறிப்பிட்டிருக்கிறேன் சில அது கற்பனையா இருக்க நினைக்கவீங்க உண்மையான சம்பவங்கள் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் அவன் ஆன்சர் எழுதுறதுலாம் நான் அனுபவிச்சு அனுபவிச்சு படிச்சிருக்கிறேன் இன்னும் கூட தயவு செஞ்சு வாழ்க்கைல உணர்ச்சி வசப்படக்கூடாது என உணர்ச்சி வசப்பட்ட உண்மை தெரிவதற்கு வாய்ப்பு கிடைக்காது நம்ம படிக்கிறம இலக்கியங்கள் படிக்கிற எதுக்காக படிக்கிறோம் மனசை நிம்மதி நிறைவுபடுறதுக்கு மட்டும் இல்லை வாழ்வியலுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டியன் என்ன பண்ணிட்டான் கொன்றுவான்னு அதே நாட்களை பிறந்து சொன்னான் காரணம் என்ன உணர்ச்சி கொண்டு வா அப்படின்றதுக்கு கொன்றுவா என்பதற்கு எவ்வளவு வேறுபாடுக்குது கொண்டு வான் அவன் உயிரோடு வந்திருப்பான் கொன்றுவான்னா முடிஞ்சு போச்சுக்காத அப்போ அவன் தவறழிப்பதற்கு அவன் நான் பிறழ்வதற்கு காரணம் அவன் உணச்சி வசப்பட்டது தான் உணச்சி வசப்படக்கூடாது வாழ்க்கையில் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி லீவு லெட்டர் கொடுக்குறான் பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு இருக்குது பிப்ரவரி மா அது போட சொந்த பாட்டி போலது போடான்னு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான் பிரிச்சு பார்க்குறான் அது தூரத்தை பாட்டி சொந்த பாட்டினு நானா முடிவு பண்ணின்னு போடான்னு மார்ச் மாதம் பத்தாம் தேதி அதே மேட்ரை எழுதிக்கிறான் பாட்டி சேர்த்துட்டாங்க போவோம் வருமா வராதா ஏ என்னை உனக்கு தெரியாது என்ன அமைதியா சொன்னான் சார் அவன் தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது உணச்சி வசப்பட்டு அவன் அடிச்சிருந்தா என் நிலைமை இன்னும் ஆயிருக்கும் பாவம் ஒரு பரிதாபமான பிள்ளைய நான் பாதகம் பண்ணிருக்க வாங்கிடுவ அப்புறம்தான் அவனை தனியா கூட்டு விசாரிச்சான் மூணு மூணு ஒரே ஊராடா தனித்தனி ஊராடாந்து அதுல இருந்து அவன் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் அதனால எதுக்குமே உணச்சி வசப்படக்கூடாதுன்ற உணச்சி வசப்படவே வேண்டாம் சார் அவசரம் பார்த்தா பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னான் பொன்மொழி கிராமத்தில் பதறிய காரியம் சிதறும்னா டென்ஷன் யாரை பார்த்தாலும் டென்ஷன் அதுக்கு இது மலிஞ்சு போச்சுங்க எல்கேஜி படிக்கிறோன்னு சொல்கிறான் டேடி நான் ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் கிட்ட வராத அம்மாவோட அதிகமாக தீட்டு வாங்குறான் அன்றைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறான் சார் ஒரு சின்ன குழந்தை அழுதுன்னு வருது அவங்க அப்பா ஓடுறான் ஏன்டா ஆடறேன் ஏன்டாட் அம்மா அடிச்சிடுத்துப்பானான் அப்பா என்னக்காவது அழுது பார்த்துருக்கட எனக்கு அப்பா புரியல வீட்டில் வந்து யோசி யோசிச்சு பார்த்தேன் அவன் என்ன தான் பதில் சொன்னான்னு அந்த பதிலுக்குள்ளே எவ்வளோ ஆழமான சிந்தனை இருக்குதானே அது வாழ்க்கை என்பது ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தான் கடவுள் கொடுத்துருக்குறான் அப்போ இந்த மறுபிறவையே அது இது எல்லாம் அதெல்லாம் விட்டுத்தழுங்க அது யார் கேட்டான் போன பிறவில இருந்தவன் ஏன்னா சொல்லியிருக்கான் இந்த பிறவியில் இருந்தேன்னு இல்லை நான் அது எனக்கு அதுலலாம் என்ன ஒன்று அடுத்த பிறவில எது தெரியுமா ஒவ்வொரு ரோட்டை அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி உண்டு காரணம் நீங்கள் செய்த சேவை உங்களுக்கு அந்த மறுபிறவிய கொடுக்கும் நம்முடைய பெயரை இன்னொருத்தன் சொல்றான்னா அதான் மறுபிறவி பேரன் அண்ணாவுக்கு மறுபிறவுனா உண்டு உலகமே பாராட்டுது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுதுன்னா மகாத்மா காந்தி சொல்லுதுன்னா ஈடுகட்ட முடியாத இணையற்ற ஒரு மகத்துவத்தை மனித சமுதாயத்திற்கு அவர்கள் செய்து நிலை பெற்ற புகழை உருவாக்கியிருக்கிறார்கள் புகழ் படைக்கிற பெருமைதான் மறுபிறவியினுடைய அடையாளம் நம்ம மறுபடியும் போகிறப்போ அதுவாக போகிறப்போ இதுவாக போகிறப்பான் அது என்னமோ அவன் போறப்ப நடத்துல அவன் போறப்ப நம்ம என் மண் போடுவான்னு போட்டோம் மறுபிறவி இந்த பிறவி கிடைத்தற்கரிய பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா காரணம் இன்னொன்று என்னென்னா கால்களால் நடக்கிற கால்நடைகள்னு பேர் காலால் நடக்கிற மனிதனுக்கு மனிதன்னு பேர் இது நமக்கு கால்நடைன்னு கிடையாது அது நிறைய பேர் கால்நடியாக வாடுறான் அது வேற விஷயம் ஏன்னா வசலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்டா மாடு பார்த்து வரக்கூடாதுன்னுவான் அதுக்கு அவங்க அதுக்கு ஏண்டா பண்ணி மாதிரி உருமுறைவான் நான் நல்ல பார்ப்பேன் சார் இதெல்லாம் பயணம் பண்ணும்போது யோசிச்சு பார்ப்பேன் அவன் என்ன சொல்கிறான் சொல்கிறான் இல்லை வேடி காமெடியாக இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் மாடு இன்னொரு மிருகமாக மாறிட்டான் இல்லைங்களா அந்த மிருகத்தன்மைன்றது அவன் அவனுக்குள்ளே இருக்கிறத அடையாளம் படிச்சிடும் இப்போ ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த காலால் நடக்கிற மனிதன் மனிதன் ஏச்சா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம் என்ற ஒன்று உண்டு மனதால் நடக்கிற சக்தி படைத்தவன் என்பதனால்தான் மனிதனே பேரு நமக்கு அதனால்தான் திருவள்ளுவர் அதை சூட்சமாக சொன்னார் மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்தரன் ஆகல நேர பெற என்ன சார் வேணும் தர்மம் கூட நீ பண்ண வேணாம் தர்மம் வாரி கொடுக்க வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் மனசை தூய்மையாக வச்சிரு அடுத்தவனுக்கு பாதகமம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலேயே கிடையாது என்ன நான் நிறைய இடங்களை பார்ப்பேன் டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்கேயும் நிறைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கும் சார் எங்கே வேணாலும் கிடைக்கும் சார் எங்கேயுமே கிடைக்கும் எந்த நீங்கள் பாசிட்டிவ்லையும் கிடைக்கும் நெகட்டிவ்லையும் கிடைக்கும் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நண்பன் இருப்பாங்க எதிரின்னு இருப்பாங்க வெற்றி அடைவதற்கு எதிரி காரணமாக இருப்பான் நண்பன் துணையாக இருப்பான் ரெண்டு பேருமே நமக்கு தேவை அதனால எதையுமே ஒரு நல்லதை நோச்சி நம்ம பயணப்படுவோமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சார் ஒரு திருடம் கூட போந்து கட்டில படுத்துங்கிறவன் காலாண்டை போய் தலையாண்டை போய் தேடுறான் அப்படி இப்படி தேடும் அவன் எழுந்துட்டான் என்னடா பீராசாவியடா தேடுறான்னா அண்ணா எப்படி கண்டுபிடிச்ச என்னடா இது தெரியாது எனக்கு சரி சரி தொழிலுக்கு புதுசாக சர்வீஸ் உண்டாடணும் இல்லை இல்லை இன்னைக்கு தானே இந்த ஆரம்பித்தேன் அந்த வேலையாயிடணும் அவ காங்க போட்டு தலகா நீங்கள் அதை எடுக்க நான் மூணு நாளா பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு சொல்றேன் கொஞ்சம் அமைதியா அதை எடு அவசரப்படாத எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் முடியலடா ஏதோ எடுத்துக்கோ கஷ்டப்பட்டவன் அவன் போய் பீரவை தேர்ந்து கஷ்டப்பட்டு எடுத்து போகும்போது அவன் அழறான் நான் வெளியில கஷ்டப்படுறேன் நீ வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்படுற நான் இல்லாத கஷ்டப்படுறேன் நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற இன்னொரு வீட்டுல கூட எடுத்துக்குவேன் வாழ்க்கையில் சார் எதிலுமே ஒரு நேதி இருக்கு நீங்க அது வேணான்னு பாக்காதீங்க அது தேவையில்லைன்னு பாக்காதீங்க சார் எல்லாத்திலயும் ஒரு நேதி இருக்குது மிருகங்களை சுத்தி நம்ம சுத்தி இருக்கிற படைப்புகள் அத்தனைல இருக்குது சார் நீங்கள் படைப்பிலே பாருங்களேன் என்ன அழகு சிங்கம் வன் வலிமையான மிருகங்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா வலிமையான மிருகங்கள் அனைத்தும் காட்டுக்குள்ள இருக்குது மென்மையான மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ளே இருக்குது பூனை நம்ம பசு மாடுகள் மாட்டு இதெல்லாம் நமக்கு ஆடு இதெல்லாம் நமக்கு இருக்குது இல்லையா ஆனால் மென்மையான மிருகங்கள் நம்ம இருக்குது வன்மையானதெல்லாம் காட்டுக்குள்ள இருக்குது அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எது வன்மையானது இதனால் ஆபத்துன்னு ஆனால் மனிதனுக்குள்ளே அந்த மாதிரி மிருகத்தனங்கள் புகுந்து இன்றைக்கி அதாவது சிங்கம் அடையாளம் தெரியுது அதாவது புலின்னு அடையாளம் தெரியுது நம்ம கூடகிறவனே யார் புலி யார் சிங்கம்னு தெரியாமலே இருக்கிறோம் சில இடங்களில் இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க அது இன்றைக்கி அதிகமாக போச்சு ஒருத்தன் பட்டதாரி பாவம் பிஏ மூஷிப்ட்டு எங்கெங்கே போய் தேடிக்கிறான் வேலை கிடைக்கல கிடைக்காத போய் கடைசியில் ஒரு கர்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு மாட்டிக்கிறான் இங்கே வந்து நடிப்பதற்குரிய வேலை இருக்குது நாலாயிரரூபா சம்பளம்னு அதை பார்த்துட்டு உள்ளே போய் ஓனர்கிட்ட கேட்டான் என்ன நடிக்கணும்னு ஒரு குரங்கு வேஷம் குறையுது ட்ரெஸ்ஸு தர நடிப்பான்னா அதை பெரிய பிரமாதம் பே கூட்டு நடிச்சு காட்டுறான்னா அப்படி தாவனா இப்படி தாவனா அப்படி ஓடி இப்படி ஓடி கட்சியில் சிங்கத்துக்கு உண்டு உள்ளே கூந்துட்டான் அட நாலாயிரூபா சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உயிரே போக போதுன்னு நடுங்க நான் பாரு சிங்கம் நிமிந்துது தம்பி நீ பிஏவா அண்ணேண்ணா நான் எம்ஏ படிச்சதுனால சிங்க வேஷம் கொடுத்தான் நீ பிஏ படித்ததுனால உனக்கு கரடி குரங்கு வேஷம் கொடுத்துக்கிறான் கவலையே படாத கரடி இல்லாங்குது பாரு அதெல்லாம் ப்ளஸ் டூ ஃபெயிலு டென்த்து கே நரிங்க அதனால இங்கே இருக்கிறதுக்கு பூராவே நாம தான்டா பயப்படாதான் அதனால ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதையுமே நான் என்ன கேட்குறேன் எதுவும் வீணாக படைக்கப்பட்டது இல்லை ஒரு பூனையை கூட பாருங்கள் இன்னும் கூட பாருங்களா நம்ம சுற்றி இருக்கிறேன் நாய் அது அதனால்தான் நாயினம் கடையே நாங்கள் ஆழ்வார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா நாலாயிரத்தி பி பிரபந்தம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெரிய புராணத்தை தேவார நிர்வாசகம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நாயினம் கடையன் நாயினம் கடையன் எல்லாமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க நான் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ண ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க இவ்வளோ பெரிய உயர்ந்தவர்கள் இவ்வளோ பெரிய சாதனை படைத்தவர்கள் ஏன் அதை நம்ம தங்களை நாயோட ஒப்பிட்டுக்கணும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன் நாய் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த குணம் இருக்கு சார் நீங்கள் நான் நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்ததுனாலும் சொல்கிறேன் ஒரு நாய் கூட இன்னொரு தெருவுக்கு உள்ளேன்னு உழைய முடியாது சார் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் நல்லா கவனிங்களேன் ஒரு நாய் அப்படின்னு உழைஞ்சிதுன்னு வச்சிங்களேன் முதல் மூணு நாய் படுத்துருக்காங்க அந்த முதல் நாய் அப்படின்னு லேசாக தலை தூக்கும் நடு நாய் தான் எழுந்து நிற்கும் மூணாவது கோடியில் இருக்கிறது ஃபோர்ஸாக வரும் ஏன் நமக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு மூணு சேர்ந்து நம்ம தெருவுக்கு முனைக்கு வந்த நாயை கொண்டு போய் திருப்பி ரிவேர்ஸில் கொண்டு போய் அந்த தெருவில் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு திரும்பிவிடும் இதுங்களும் அத்துமாரி உள்ளே போகாது ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு நூறு நாயை பிடிச்சி போட்டு போனாலும் ஒன்றை ஒன்று குறைக்கவே குறைக்காது சார் முறைக்கும் ஏன் தெரியுமா அன்றைக்கு நான் உன் தெருவுக்கு வந்தனேன் ஏன் உட்டையா என்னத்தை வாரி கட்டிக்கணும் எந்த பள்ளத்தில் கொண்டு போய் நம்மளை சாய்க்க போகிறானோ மரணத்தின் தருவாயில் கூட அவர்களுக்கு ஒற்றுமையே ஆக வாழவில்லையே என்ற வருத்தம் வருகிறது ஆனால் மானுடத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் தான் எங்கள் ஐயா சிரிசபேசம் தான் சொல்லுவார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல ஒருத்த மரணத்துல கிடக்குற போது அவரு விஜாசாரம் காரைக்குடியில ஓ ஆசை கடைசி ஆசை என்ன சொல்லணும் ஒத்தியாசாவும் பயமாகுதுன்னு இருக்கான் இந்த மனோபாவம் இன்னைக்கு மாறலன்னா மனித தன்மை போயிட்டு தெரியல மனிதனுக்குன்ற ஒரு மனித தன்மை இருக்கணும் அந்த தன்மைதான் நமக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் அதுதான் அந்த வார்த்தைகள் பாலம் அந்த நான் மேடை உலகத்துல பவனை வருகிற போது நிறைய பேரு நான் கத்துக்கிட்ட பாடங்க குமரையானந்தா அப்படி வர்றாரு இலக்கிய செயல்வர் குமரியானந்தன் பேசுறதுக்கு வர்றாரு வாக்கிச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர் பேரை கூப்பிடுறாரு நான் அந்த பட்டிமன்றத்தில் மூணாவது பேச்சாலும் உட்காந்துங்க அப்படி வரும்போதே கை பட்டு பொத்தா இருந்து கீழே வந்து போச்சு அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக போய் முதல யாராவது பின் கொடுங்க பின் கொடுங்கன்னார் கீவாஜா சொன்னாரு குமரியானந்தன் பின்வாங்கலாமான் அவரு பாருங்க எவ்வளவு மகா கட்டிகாரன் கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னு என்ன அழகு சார் இது என்ன அழகான வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைய வச்சாங்க அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து வாரியார் சுவாமிகள் கூட சொன்னாங்களா அவர் பேரம் வாரியார் சுவாமிகள் ஒரு ரிப்பனை கட் பண்ணுறார் மளிகை கிடைக்கும் அவங்க மளிகை கடைகாரங்கிறாங்க பெருமாள் படம் வைக்கவா சாமி க விநாயகர் படம் மாட்டவா முருகன் படம் எந்த படத்தையாவது மாட்டு கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காது என்ன அந்த நேரத்தில் வர்றது சார் அது அந்தந்த நேரத்தில் வர்றது என்னென்ன அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தைய சன் டிவியில் கூட சொன்னேன் பேரறிஞர் அண்ணா ச லண்டனுக்கு போயிருந்தார் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே கேட்டாங்க பினிஷ்டும் கம்ப்ளீட்டும் ஒரே வார்த்தை தான் அர்த்தம் தானே இது எதுக்கு ரெண்டு வார்த்தைன்னு அவர் உடனே பதில் சொன்னார் நல்ல மனைவி வாய்த்தா வாழ்க்கை கம்ப்ளீட்டு மோசமானது வாய்த்தா பினிஷ்டினாரு ரெண்டு டிஃபரெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா அந்த அந்த ஒரு ஞானம் இதுக்கு பேரு தாங்க ஞானம்னு பேரு இது யாருக்கு வரும் தெரியுங்களா அந்த பிரசன்ஸ் ஆப் மைண்ட் சமயம் செய்தம் யாருக்கு தெரியுமா வரும் யாருடைய மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதோ அவர்களிடத்தில் அந்த ஞானம் உதயமாகும் உண்மைங்களா இல்லைங்களா என் மனசு உணச்சுவசப்பட்டாலோ சபலப்பட்டாலோ வேகப்பட்டாலோ விவேகத்தை மறந்தாலோ அது வாழ்க்கையில் வரவே வராது சித்தரஞ்சன் தாஸ் பழைய பழம்பெரும் தேசபக்தர் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வரலாற்றில் வரலாற்றில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திர நாயகன் ட்ரெயினில் பயணம் பண்ணுறார் சார் உண்மை வார்க்கை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது ட்ரெயினில் வரப்பட அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துங்கிறார் அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறார் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி ஏறுறாங்க ஏரி உட்காந்தர் லேடு ஒரு மாதிரியானது பட்டுனு இவருடைய கையை பார்த்தது கழுத்தை பார்த்தது அந்த செயினையும் மோதிரத்தையும் பார்த்துட்டு இதை கைட்டு கொடு இல்லைன்னாக்கா என்னுடைய ஜாக்கெட்டை நானே கேச்சிக்கிட்டு என்னை தப்பாக பார்க்க வந்தேன்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஒரு செகண்டில் அப்படி மைண்ட் அப்படி யோசனை பண்ணார் அடுத்தவா அடுத்த செகண்டே மாறிக்கினார் ஆ என்னம்மா சொல்கிறேன் ரெண்டு காதையும் மடக்கினார் இந்தம்மா மறுபடியும் சவுண்டாக கத்துச்சு காது காக்கலையான்னு சவுண்டாக கத்தும் போதும் புரியல கேட்கலமான்னாரு அட போயா இவ்வளோ கத்திரம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு அவர் என்ன பண்ணார் தெரியுமா எழுதி கொடுன்னு கை காட்டினார் அந்த அம்மா எழுதி கொடுத்தது மோதலத்தையும் செயினையும் கைட்டு கொடுத்துரு இல்லைன்னா என் ஜாக்கெட்டை நானே கழிச்சிக்கிட்டு நான் உன்னை தப்பு பார்க்க வந்தது தப்பான நோக்கத்தோட என்னை பார்த்தேன்னு செயனை பிடிச்சி எடுத்து என்னை கொடுத்துருவேன்னு எழுதி டீட்டெயிலாக கொடுத்தது வாங்கினார் இவரே செயினு பூச்சி எழுத்து அடுத்த சேஷனில் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு போய்ட்டு நிம்மதியாக போயிட்டார் இது அவருடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சி சார் நம்ம எப்பொழுதுமே மனதை மட்டும் சரியாக வச்சிருக்கோம்னா பெரிய சண்டையை கூட ஒன்றுமே இல்லை தான் ஆக்கிடலாம் நீங்கள் எதையாவது சிக்கலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கலோடு இன்னொரு சிக்கல் சேரும் தான் இங்கே பூகமும் ஆயிடும் உண்மையில இல்லைங்களா அதுதான வாழ்க்கையில் எதையுமே நம்ம ரசிப்பதற்கு தயாராகிரும் எதையுமே நம்ம வந்து வேதனையோடு தான் எடுத்துக்க வார்த்தைகள் அப்படி தான் சில நேரங்களில் வரும் நானே என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போகிறான் அடிங்கிறோம் உள்ள சமையல் அறையிலிருந்து வருது குரல் சமையல் ரெடி ஆயிடுத்து ஏந்து வாங்கடான்ண்ணா எங்கள் வீட்டம்மாவே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ஏந்து வாங்கடான்றாளேன்னு என்னையும் மான உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா இதை நான் கேட்காமலே இருந்திருந்தால் கௌரவம் சிலதை கேட்டால் தான் சார் நமக்கே புரியுது கேட்காமலே இருந்திருக்கலாம் சிலதெல்லாம் கண்டு காணாது இருந்துருங்க இல்லை கண்டுங்காணாமல் அப்படியே போயிட வேண்டியதுதான் சரி ரைட்டு விடு அன்னைக்கு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது ஏன்னா நிறைய நேரங்களில் நான் சொல்கிறதுங்க நான் அதனால் தான் திரும்ப திரும்ப நான் வருவேன் வெள்ளத்தனையே மலநேட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார் உள்ளத்தனி நம்ம வச்சுக்கிற பணத்தின் அளவு உயர்வு கிடையாது பணமே அந்த பணத்தின் உயர்வே எதனால் வந்தது உள்ளத்தின் உயர்வால் வந்தது என்னால் முடியும்னு நம்ம நம்பனோம்னா முடிஞ்சு போச்சு சார் முடியும்னு நான் நம்பனோம்னா எல்லாமே பிளஸ்ஸே மைனஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்கிறான் மைனஸை ப்ளஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையில சொல்கிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த மனம் என்பதை நோக்கிதான் மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது மதனும் பாறை தாக்கி மறியும் போது உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவைன்னாரு திருநாவுக்கர் மனம்தான் மிக நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனில் வாராய் பராபரமேனர் தாயுமான சுவாமிகள் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடன் பாலையும் வள்ளல் பெறானு வாயோபுர திருமூலர் சொல்றார் அப்ப இந்த மனம் என்பதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனுக்கு அதை நிறைய பேர் கலங்கப்படுத்திக்கிட்டாக்க வேண்டும் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது அது தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சத்தியத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிற போதுதான் மிகுந்த சிறந்த சிறந்த செய்தி செயல்பாடுகளுக்கு உரிய கருத்துக்கள் வாழ்வியல் உண்மைகள் நமக்கு வளமாக கிடைக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டுங்க இருபது வருஷத்துக்கு முந்தையே நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிடும் ஏடுகுண்டலவாடா கோவிந்தா வெங்கடநம்பரா நாராயணான்னு சொல்லி பத்தாவது ஷெட்டில் உட்காந்துருந்தேன் பத்து மணி நேரமாக கோவில்கிட்ட போயாச்சு பத்து நிமிஷத்தில் பகவானை பார்த்திடலாம் பெருமாளை இந்த பாழும் கண் இந்த ஐந்து புலங்குது பாரு ஒன்று கொன்று தொடர்புடையது இந்த பாழும் கண் அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்துது இந்த கண் அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சுட்டுது இதை பாடுறான்னு மனம் அங்கே போயிட்டுது யார் அந்த ஜெயந்தி இவனை யார் நேசிச்சு இருப்பான் அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்க எழுதி வச்சுக்கிறான் பெருமாள் அவனை காப்பாத்தி கரையேத்தனாரா இல்லையா மொத்த கவனம் அங்கே போட்டுது பத்தாவது நிமிஷம் வெளியில நிக்கிறேன் ஜருகண்டி ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான் அப்போதான் நான் யோசினேன் பத்து மணி நேரமாக காத்து கிடந்த தவம் பத்து நிமிஷத்தில் பறி போறதுன்னா ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூரை தவிர்ப்பது தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான் இல்லை நம்ம அதுவும் நம்ம செய்தியாக எடுத்துக்கோமே ஒரு லெசனாக எடுத்துக்கோமே பாடமாக எடுத்துக்கோமே எதையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோமே சார் பாடமாக எத்தனையோ வகையில் பாடம் இருக்கிறது அதனால்தான் பாரதி சொன்னான் இன்று புதிதாக பிறந்தோம்னு மனசில் நினைச்சுக்கிட்டு போ அப்போ எதையும் தாங்குவனி எனக்கு இன்னும் வயசு எனக்கு இன்னும் ஆள் தெரியுமா நான் எவ்வளோ படித்திருக்கேன் அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு அன்னிக்கி ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார் சூப்பர்வைசர் வருவார் வேகமாக திட்டின பிறகு அப்படியே ஒருவார் சீட்டில் உட்காருவார் ட்ராவை திறப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார் சாந்தமாக மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கடுமையாக திட்டுறோம் அப்பப்போ போகிறான் டிராவை திறக்கிறான் உத்து பார்க்குறான் வந்துடுறான் என்ன ஒரு நாள் கேட்டா போட்டார் இன்னதான் பண்றான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒண்ணு இல்லை ஒரு ஒய்ஃபு படத்தை உள்ள வச்சிருக்கான் அப்படி திறப்பான் திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா இருந்துட்டு சாந்தம் ஆயிடுவான் இது எப்படி உனக்கு சாத்தியம் ஆகுது அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது உன்னை விட அந்த மேலு உன்னை விட அந்த மேலுன்னு நான் நினைச்சுக்க மொத்த சம்பளத்தை நீ வாங்கிற நீ திட்டுற திட்ட அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல உன்ன விட இருந்தால் மேலும் நான் சமாதானம் ஆயிடுவேன் சார் நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன் பதினைஞ்சு வருஷமா திருமண தம்பதிகள் திருமணம் கொண்டா மனநாள கொண்டாடுறாங்க மனநாள கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில கொடுக்குது மணமலமன ரெண்டே செகண்ட்ல சாப்பிட்டு உக்காந்துட்டான் அந்த மாவுக்கு ரொம்ப வருத்தம் மண்ணி தின்ற மாதிரி தெரிஞ்சட மனுஷனி ஒரு கல்யாண என்ன அருமையா இருக்குது ருசியா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா வர வார்த்தை சொல்லக்கூடாதா நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே கிடே இன்னும் அவ்வளோ கஷ்டம் நான் அபிப்பிராயம் சொல்கிறது பார்த்துருக்கிறேன் என்றைக்காவது பதினஞ்சு வருஷமாக நிறுத்திட்டேன் அந்த அபிப்யாயம் சொல்கிறது என்னான் இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி உன்னை பொண்ணு பார்க்க வந்தே இல்லை என்ன பாயம் மூடு சொல்கிறது கேள் அனி நான் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோம்பாவில் உட்காருந்து இதே மாதிரிதான் கேசரியை கொண்டாந்து உன் கையில் கொடுத்தேன் வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்டால் சாப்பிட்ன இருக்கும்போது அப்பா கேட்டார் எப்பட்றான்னார் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் நான் சொன்னது கேசரியை அந்த மனுஷன் சொன்னார் வைராகியம் அபிப்பிராயமே சொல்லக்கூடாதான் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை வந்து மாட்டிக்குவாங்க அதைய தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால் தாக்குதல் தாங்குதல் ரெண்டு இருக்குங்க இன்னும் கூட சொல்றேங்க வாழ்க்கையினுடைய உண்மை ஒரு மகத்துவத்தை சொல்றோம் உயர்ந்த இடத்துல பாருங்க வெண்மேகம் உயரமான ஃப்ளைட்ல போனவங்களுக்கு நல்லா தெரியும் கார்மேகம் கூட கீழே தான் இருக்கும் வெண்மேகம் மேலதான் இருக்கும் ஃப்ளைட் மேலே இருக்கும் ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிட்டு போகும் அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்குறது வாய்ப்பே இல்லை கார்மேகம்தான் கீழே இறங்கும் இறங்கி வருகிற கார்மேகம் தான் பூமியே செழிக்க வைக்கிறது பூக்க வைக்கிறது என்றால் கணவன் மனைவி இருவருள் யார் கார்மீகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்துக்குழுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா நாம நம்ம கார்மேகமாக மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருப்போமே ஏன்னா அவங்களை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நம்ம மாறிக்கலாம் இல்லை உண்மையில சொல்றேங்க ஒருத்தரை இறங்கி வந்தாதான் ஒருத்தரை இறங்கி வந்தாதான் அங்கே ஏற்றமே வீடுன்னா சாதாரண நினைக்காதீங்க வெளி உலகத்தில் போட்டி போடுங்க ஏன்னா போட்டி உலகம் ஜெயிச்சே ஆகணும் கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க கடுமையான வா ஒரு செயல்பாடுகளை வைங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த தோற்பதற்கு தயாராகிற மனிதன்தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான் அது யார் அந்தமாக தோற்கணும்னு நினைக்க வேண்டாம் நாமே தோற்றுருவோமே நாமே தோற்பதற்கு தயாராக இருப்போமே அங்கே மகிழ்ச்சி பூத்துக்கு கொடுங்க சார் இல்லையா இப்போ நம்ம கொண்டு தான் ஏன்னா புறப்படும் போதே காப்பா உங்க எங்கே போகிறேங்க ரோட்ரி கிளப்புக்கு போய் பேச போகிறோமா யார் கூப்பிட்டுருது காயத்ரி மாடம் கூப்பிட்டாங்கம்மா உனக்கு ஒன்னும் தெரியாது அங்க சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க இல்லம்மா அவங்கதாம வரும் விரும்பி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கம் அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது ஏன் சொல்லு ஒண்ணும் தெரியாதுன்னு அவங்க எவ்வளவு தெரியும் தெரியுமா அதெல்லாம் கிடையாது கூப்பிட்டதுல இருந்தே தெரியலையா பட்டிமன்ற விவாதமே அங்கதான் சார் நான் பயிற்சி பயிற்சியே அங்கதான் நான் என்ன கேக்குறேங்க ஒரு மகிழ்ச்சியா எடுத்துக்கோமே அதுல போயின் ஒரு எதிரியா ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னால் லைஃப்ன்றது இன்னைக்கு அந்தளவுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க எப்படி இருந்தது இல்லை வீடுகள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார் நான் என்ன கேட்குறேன் உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஒரு பெருமை ஒரு சிறப்பு வரணுன்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே அந்த பழக்கமே போச்சு சார் எல்லார் கையிலையும் செல்லு சார் இன்றைக்கி வா சந்தோஷம் இருந்திய பேஸ்ப பேசுற காரணம் நீங்க நம்பணும் ஆஸ்திரேலியாவில் எங்க தம்பி பையன் இருக்கிறான் சார் அன்னைக்கு வாட்ஸ்அப்ல இருக்கிற இல்லடா ட்விட்டர்ல இருக்கிறா இல்லடா பேஸ்புக் போனவை கட்சி வரைக்கும் ஒரு வாரத்துக்கூட கேட்கிறேன் போச்சே சார் ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த காலத்தான் ஊடகம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு வந்தா கூட மனைவி லெட்டர் எழுதாங்க அப்பாவுக்கு அப்பா அப்பா இந்த ஆள் கண்ணாமலான்னு திட்டாம்பா அடிக்க வந்துட்டான்பான்னு எழுதும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அவங்க போய் சேர்றதுக்கு பத்து நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கிணும்னு வீட்டுக்கு வருவார் இது ரெண்டு மாதத்தில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசினு இருக்கோம் அந்த பொண்ணை கேட்குன்னா அப்பா திடீர்னு வந்துட்டு கேட்கும் ஐய் கழித நீ தானே தபால் எழுதுன வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டான் போனால் கை தோ கை அங்கே வந்தான்னு ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாவது பார்த்தலாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ள ரெண்டு சண்டை வந்து முடிஞ்சாட போப்பா அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா எவ்வளோ சமாதானம் சார் இப்போ அப்படி கிடையாது சண்டை ஆரம்பிச்சாலே அப்படி லைவ்ல போகுது செல் ஆன் பண்ணி வச்சிருத்து அங்கெல்லாம் வந்து போகுது அவன் பார்த்துட்டு நேராக அடியாளோட வரான் இல்லை நீ வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார் ரொம்ப வருத்தமா இருக்குது இல்லைங்களா நிறைய இடங்களில் சொல்கிறேன் அதனால்தான் சொல்கிறது நான் இந்த டாஸ்மாக் போகிறவனு நம்ம மாற்றி ரெண்டு நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான் இந்த சீரியல் பார்க்குறவங்களும் மாற்று தாய்மார்கள் கோஷிக்கப்படாது ஏதோ பாவம் நாலு ஒரு அஞ்சாறு பேர் வந்துருக்குறாங்க உங்களை சொல்லலம்மா நீங்கள் சமூக பணியில் வரீங்க இந்த மீட்டிங்கெலாம் வரீங்களா அதுவே பெரிய விஷயம் எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான் அது இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது ஆமா எந்த அது பக்தி சீரியலாந்தான் என்ன சமூக சீரியில்ல ஒரு பாம்பு வரணும் அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு ஓட்டுக்கு போனீங்கன்னா நாகனி மாதிரி உட்காந்துங்க அது அது சரிப்படுத்துறதுக்கு போறவனுக்கு சரியாக்குது நேரம் அதனால் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார் இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரசம் வச்சு கொடுக்கும் என்ன மனமா தெரியுமா தெருவே மணக்கும் இல்லை தெருவே மணக்கும் இப்போ நான் பொண்ணை கேட்டேன்னா அன்னைக்கு அம்மா வெறும் சொல்றதான இருக்குது எப்பட்றா சாப்பிட்றது கொஞ்சம் ரசம் வெயிடானு தேவைச்சிட்றப்பான்னு உள்ளே போனால் ஆளை காணும் எங்கடா நான் கிச்சன்லேயும் ஆளை காணும் ரசம் அது கேட்குது தக்காளி ரசமா புளி ரசமாக பருப்பு ரசமா இப்போ தக்காளி ரசம்னு அழுத்துறா அது கேட்குது ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கா இப்போ ஒரு நாளைக்குன்னு அழுத்துறா மறுபடியும் கேட்குது ஒருத்தருக்கா ரெண்டு பேருக்கா மூணு பேருக்கா நீ ரசம் வச்சு கிழிஞ்சிது போ மகா கஷ்டம் சார் இப்போ எல்லாம் கருவி டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு டாக்டரை கருவி நம்பி தானே சார் வாழறாரு நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார் நீங்கள் கவனிங்க அவசரப்படுறீங்க நான் எத்தனை டோக்கன் தெரியுமா அதெல்லாம் டோக்கன் ஆகுது உட்காருங்க கொஞ்சம் நேரம் அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க ஆளாளுக்கு எப்படி இருந்து பாருங்களேன் அதுலேயும் நமக்கு நோய் பாதி போயிடும் நெஞ்சமாக சொல்கிறான் அவன் அடிக்கிற கமண்ட்ஸ்லேயும் நமக்கு போய்டும் நோய் பாதி போயிடும் சார் அவன் என்ன அழகாக பேசுவான்னு தெரியுமா இன்னைக்கு அம்மா வந்து சுகர் கடும் சுகர் அது டாக்டர் சொன்னார் மா, காலையில் ஒரு மாத்திர மத்தியானம் ஒரு மாத்திரம் சாத்திரி ஒரு மாத்திரம் வரைக்கும் போடணுமா வாழற வரைக்கும் போடுத்தாரு என்ன அருமையான வார்த்தை ரெண்டும் ஒண்ணுதான் அவர் சொல்றது ஒண்ணுதான் ஒன்று தான் ஆனால் அதையே எப்படி என்ன அழகா பவ்யமா சொல்றாரு வாழ வரைக்கும் போடுமா தான் பாசிட்டிவ் அதுதான் அந்த உடன்பாட்டை நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார் அது நாம் அதுவே போச்சு இன்னைக்கு யாருக்கிட்டே எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டுலாம் நீங்கள்லாம் படிச்சுருப்பீங்க பக்கமாக இப்போ வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்கள் என்ன லைஃபை வாழ்ந்தான் நம்ம பெரியவங்கெல்லாம் சூப்பரான லைஃப் சார் அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பய பயணம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் மனைவி சாதாரண படிப்பறிவு தான் கை நாட்டு பேரு வழி தான் அந்த குடும்பம் அவன் விவசாயி விவசாயத்துக்கு போயிடுவான் அந்தம்மா தூளியில் போட்ட அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு இல்லை தாலாட்டுன்னு பேர் தால்னா நாக்கு தா நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர் தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான் இப்போ எல்லாமே காணாமல் போச்ச சார் அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சென்றாலே மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ சென்றாலே ஆரடித்தார் சொல்லி என்கண்ணே ஆரடித்தார் சொல்லி அதுக்கு என்ன தெரியும் ஆறு மாதத்து குழந்தைக்கு அதின்னுமோ சொல்ற மா மாதிரி சொல்றது இவ ஒரு நாடகமா நடத்துவ நம்மால் விவசாய வெளியிலேருந்து வர்றான் பா உள்ள போய் மோர் எடுத்துட்டு வா உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசல்ல வரும்போதே கேட்டுட்டு அத்தை அடிக்கவில்லை ஐவர்திண்டவில்லை தானே அழுவராண்டி ஒரு தம்பி தோணை ஓணும்னு என்னமா அப்ளிகேஷன் போடுற என்ன கேக்குறேன் இதுதான் சார் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இல்லை என்ன ஒரு அழகு அந்த நாட்டு போகிற பாட்டு நீங்கள் படிக்க படிக்க படிக்க தேனாக இருக்கும் சார் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் நம்ம இன்றைக்கி எல்லா எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் சார் வாழ்ந்தாங்க ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான் அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு இல்லை எவ்வளோ சிக்க எவ்வளோ பெருமை இருந்தது புல்லு விளையாடுவான் ஒரு கோவிட்டு புல்லு ஒரு ஒரு சின்ன ஒரு புல் வெட்டிட்டு அதிலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல்லு விளையாட்டுன்னு பேர் அதுக்கு இப்போ புலுவே புழுவேல் விளையாடுறான் புல்லு கொஞ்சம் அவருக்கு ஆரோக்கியம் இருந்தது இப்போ ஆயுளே முடியுது இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க நிறைய இருந்ததுங்க நிறைய இயற்கையோடு இருந்தான் வா ஒரு காலகட்டத்தில் எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணம் படும் பல சிக்கல்கள் நிறையா இருக்குது அதனால் வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம் கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது சார் அப்டு டேட் இன்னைக்கு இன்னும் என்ன எத்தனை வருது அட்வான்ஸாக என்ன வருது இந்தியாவில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கோடி மக்கள் இந்த செல்போனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்துலையாங்க சார் நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துவோம் அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போது அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கே தேங்கி கிடந்தது இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க அதனால் வாழ்க்கையில நம்பரும் மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டாடனா ஒருத்தர் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமா இருக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம் நான் யார் தெரியுமான்னு அந்த மாதிரி சொல்லுவோம் நீ எனக்கு அதை தெரியும் என்னைக்கு தாரி கட்டினா அன்னையிலேருந்து எப்படி உட்காரு பெரிய ஐஏஎஸ் ஆபிசரா இருந்தா கூட உக்காரியா நீங்க நாம நினைக்கிற வெளியில சல்யூட்லாம் அட்டிக்கிறானு வீட்டுக்குள்ள போய் பாருங்க அந்த ஆளுக்கதைய மகா கஷ்டப்படுவான் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னு உண்மையில சொல்றேங்க நிறைய தர்மங்களே மாறிப்போச்சு ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தது தர்மம் வந்து உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான் ராமாயண மகாபாரதம் மாறி சார் உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார் பகவத்கீதை கூட பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம்தான் உலகத்தின் மிகப்பெரிய காவியம் உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் அது மகாபாரதம்தான் அதுக்கு அடுத்தது தான் மற்ற நூல்கள் எல்லாமே எல்லாமே அதுக்கு பிறகு தான் வரக்கூடியது அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண்ணு என்னாச்சு அவ்வளவும் தலைகிழகுது உண்மைங்களே இல்லைங்களா பத்து சதுரத்தை முடிசூர் ரோட தாண்டி காஞ்சிபுரம் போற ரோட ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுத்தி சுத்தி வரான் என்னடா உணச்சி வசப்பட்டு கட்டிட்டேன் இடம் தான் எவன் தந்திரல இவனை நாம என்ன பண்ண முடியும் இல்ல அந்த காலத்துல திண்ணை வச்சு கட்டினா சார் வலது பக்கம் ஒரு திண்ணை இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்துல அதுக்கு பிறகுதான் மெயின் டோர் இருக்கும் மெயின்டூருக்குள்ளே தான் அவன் இருப்பான் தின்ன ரெண்டும் காலியாக இருக்கும் ஏன் அந்நியர் அயலூரிலேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தி ரெண்டு தின்னை வச்சான் இப்போ யாராவது வைக்கிறோம் நாம் ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம் புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுட்டு பதினோராவது நாள் அனத்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில் என்னடாண்ணா பத்து நாளை வந்து தங்குனவன் இப்போ தாசில்தார்ட்ட பட்டம் வாங்கிட்டுக்கலான் நாளுக்கு நாள் ஏன் இடம்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள் பேச கேட்டு நாம் படுற பாடு எனக்கு தான்லாம் அன்னையிலேருந்து அது சொல்றதே கிடையாது இல்லை இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்குது ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம அப்படிதான் வம்புக்கு போயிடுது அது அது மாதிரிதான் கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தரை பாராட்டிங்கயா நான் அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நெஞ்சமும் தான் புலவரை பாராட்டணும் நான் இது வரைக்கும் கிடையாது ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமா எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே ஒன்றும் இல்லைனா என்னையே உதாரணமாக சொன்னேன் நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன் என் வீட்டம்மாவை கூப்பிட்டாம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா பாரதி வித்யா பவனில் பேச போகிறேன்னு ஐயோ பண்ண ஒன்றுமே பண்ணலையேண்ணா சரி நான் வழியிலே சரவண பவனை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா டென் மினிட்ஸ் சரியா அதுக்கு போய் பதறேன்னா ஏதோ பண்ண போகிறாளாங்காலே இது ரபையை போட்டு உப்புமா பண்ணிட்டு போட நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கினு நானும் ஹோட்டலை சாப்பிட்டுருக்கா வா போகலான்ண்ணா இதை நான் பெருமையாக எடுத்துக்கணண்டான்னு இந்த மேட்டரெல்லாம் சொல்லிட்டேனா அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறான் அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரமாக பெருக்கின்னு வந்துக்குது அதையே ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்கிறான் அவன் சம்சாரத்துக்கு கோவம் வந்து போய் இன்னைய அப்படி ஒரு பார்வை பார்க்குறான் அடையே பைத்தியக்காரி எத்தந்தாலும் கூட்டத்தில் கூட கேட்டான் பாராட்டணுன்னு சொன்னார் அந்த கலர்ல நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா அந்த பொம்பளை கூட்ட ஒரு நாள் கூடமா வாங்க நான் படலோ மே இவ்வளவு சிக்கல் இருக்கு அவனுக்கு தெரியாது அவன் அங்கேருந்து வந்தான் ஏங்கிட்ட வந்தான் சண்டாலைப்பாய் ஓன் போய் பேச்சை நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போட்டு அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன் அது உடுப்பான் ஓ மேலே தப்பு இல்லை உடவையிலேயே இருக்குது அழகு அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது அதனால் நீ அதுக்காக வருத்தப்படாது உடுப்பான் அப்படின்ன